வணக்கம் நற்றினியின் சரிக்கிரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்திய செந்தில்குமார் இன்று நவம்பர் பதினாறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கையில் விதவைகள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முதல் மின்சாரம் மின்னாக்கி ஒன்றிலிருந்து நகருக்கு அனுப்பப்பட்டது இது நியூயார்க் நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் ஃப்ளமிங் வெற்றிட குளாயை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓக்லஹாமா ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் தூதரக உறவை ஆரம்பித்தன 1944 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் டியூரென் நகரம் கூட்டுப்படைகளின் குண்டு தாக்குதலில் முற்றிலுமாக அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் இராணுவம் ஜெர்மனியின் அறிவியலாளர்கள் எண்பத்தி எட்டு பேரை தனது வானியல் தொழில்நுட்பத்தில் உதவுவதற்காக ரகசியமாக நாட்டுக்குள் அனுமதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற தேர்தல்களில் பெனாசிர் பூட்டோ பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் என்ற திரைப்படம் தொள்ளாயிரத்தி மில்லியன் டாலர்களை வசூலித்து பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சார்ஸ் நோய் சீனாவின் குவாங் என்ற இடத்தில் பதிவு செய்யப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் வெனேரா மூன்று விண்கலம் வெள்ளி கோளுக்கு அனுப்பப்பட்டது வேறொரு கோளின் தரையை அடைந்த முதலாவது விண்கலம் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா மூன்று விண்வெளி வீரர்களை ஸ்கைலாப் 484 எண்பத்தி நான்கு நாள் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சினுவ அசேபே நைஜீரிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் நாசிக் அமெரிக்க மெய்யியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அம்பிகா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வக்கார் யூனிஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமன் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆதித்ய ராய் கபூர் இந்தி திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஓறாம் ஆண்டு ஊமைத்துறை இந்திய விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பாம்புரம் நடராஜசுந்தரம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கனக செந்திநாதன் ஈழத்து எழுத்தாளர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சித் பவானந்தர் இந்திய துறவி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மில்டன் ஃப்ரீடுமன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொறியியலாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக சகிப்புத்தன்மை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே